வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் அரசு செய்டலம் களித்திடுஞும் தன்னை சூரநாமவுடன் பாரா வன் தன் மூதாதேயாயினை அதனால் நின்னை விழித்திடும் எல்லை தோறும் விரைந்து இவன் மேவுகையன்றான் செங்கமலத்தின் மேவும் தன்னை துங்கமோடரசு செய்யும் சூரனாம்பீரன் பாரா இங்கு நின்மைந்தரோடும் என்னிடம் தன்னிலேகி அங்கம் ஐவகையும் நாளும் அரைந்தனை போதி என்றான் அறத்தினை விடுத்த தீயோ நறுக்கனை நோக்கி நம்மூர் புறத்தினில் அரண மீதாய்ப் போகுதல் அரிது கீழ்மேல் நிறுத்திய சிகரிவூடு நெறிக்கொடு புக்குவான் போய் எரித்தனை திருதினாலும் இளம் நடாத்தி என்றான் அரை கழல் சூரப்பன்மன் தன்னை நோக்கி பிறையென வளருமாறும் பின்முறை சுருங்குமாறும் மறைவுடு திரியுமாறும் மற்றினிவிடுத்து நாளும் நிறைவோடு கதிரோன் போல் இந்நீள் நகர் வருதி என்றா பொங்கலல் முதல்வன் தன்னை புரவலன் விரைவின் நோக்கி இங்கு நம் நம்மதூருள்ளோர் யாவரே எனினும் உன்னின் அங்கவர் தம்பெய்தி அவர் பணியாவும் ஆற்றி செங்கமலம் போல் யாவர் தீண்டினும் குளிர்தேன்றான் சுடர் முடி அவனச் செம்மல் தொல் பெறும் கூற்றை நோக்கி படிமுழுது உயிரை நாளும் படுப்பது போல நந்தம் கடமத கரியை மாவையே கணிப்பிலாவுணர் தம்மை அடுவது கனவும் முன்னாது அஞ்சியே திருதி என்றான் அண்டரும் உலவை யானை அவுணர் மாத்தலைவன் பாரா என்றரு நம்மூதூரில் யாவரும் புனைந்து நீத்த தன் துளி நரவ மாலை தயங்குபூன் கலிங்கஞ்சாந்தம் நுண்டுகளாடு சுண்ணம் மாற்றுதி நொய்தின் என்றான் காவலன் வருணன் தன்னை கண்ணுரி நம்மூதூரில் நாவி வெண்பளிதம் சாந்தம் நரந்தமோடாவித்தீம்பால் ஆவியின் வெளியே நொய்ய அரும் பணி நீரில் கூட்டி தூவுதியிடங்கள் தோறும் காற்றது துணைக்க எசவன் தன்னை நோக்கி மாழு திருவின் மேலோன் தே சுருது துறக்கம் வைகும் தேவர்தம் குழுவினோடும் ஆசையும் கிழவரோடும் அருந்தவரோடும் போந்து பேசிய பணிகளாற்றி திருமதி பிழையேல் என்றான் இநெறி சூரபன்மன் யாவர்க்கும் வீற்று வீற்றா தன்னொரு பணியின் நிற்பான் சாற்றலும் அணையரஞ்சி அன்னது செய்துமென்றே அணையவாறு ஒழுக அன்ன மண்ணின பின்றி மணம் செய்ய உன்னினானால் ஆ மதிமுக திருவே போல்வாள் பானவர் புனைவன் தந்த பதும கோமழை என்று ஓதும் பாவையை புகரோ சதுர்முகன் முதலாம் தேவர் தானவர் பிறரும் போற்ற விதிமுறை வதுவை செய்து விழைபொடுமேவிவுற்றான் அன்னதன் பின்னர் பானோரசுரந்தருவர் சித்தர் ியக்கர் நாகர்கிம்புருடராதியானோர் கன்னியர் அளப்பு இலாரை கடிமணம் செய்து கூடி துண்ணுமன் மலர்த்தேன் உண்ணும் சுரும்பு என இன்பம் துய்த்தான் அறிமுகத்து அவுணர் வேந்தற்கு அந்தகன் மகளாய் உள்ள திருமிகு விபுதை தன்னை சீர்மணம் செய்து நல்கி நிருதி புதல்வியான சௌரிதன்னை கரிமுக இளவல் சேர கடிமணம் புரிவித்திட்ட இவ்வகை மணம் செய்ய இரு துணைவரையும் நோக்கி மெய் வளம் பெற நுங்கட்கு விதித்திடும் மூதூரேகி அவ்விரு கோடி வெள்ளம் அணிகமோடியிருத்தீரெண்ணா தெவ்வடு சூரனன்னோர் செல்லுமாறு ஏவினானா ஏவியே தனது தானைக்கு இறைவரில் பலரை நோக்கி நீவிர்கள் இரண்டு கோடி நீத்தமாம் மணிகத்தோடு தீவுகள் தோறும் ஆழி இடம் தோறும் செய்த மூதூர் மேவுதீர் விரைவின் என்ன நேரை விடுத்தான் மன்னோ திசைகள் எட்டும் வான் ஏழும் இப்பால் கூறு பாதலங்கள் யாவும் ஒழிந்தவும் குறுகியே தன் ை போற்ற எ எல்லையில்ணர் தம்மை ஆறுனும் கோடி வெள்ளத்து அணிக மூடியேதான் விட்டிடு காலை தானே வெண்ணு மண்ணுலகும் திக்கோர் எட்டுடு பிளன்வோர் ஏழும் ஏனையவரைப்பும் ஆகி கெட்டின செறிந்து மொய்த்த கேடில் சீரவுணர்தானே மட்டகள் வானம் பூத்த உடுக்களின் மலிந்த ஏனும் தனது தானை இடையரா தீண்டலோடும் துங்கவம் சூரப்பன்மன் தான்புரை தொல்மூதூரில் அங்கண் ஓர் இலக்கம் வெள்ளத்து அவுணர்தந்தானே தன்னை மங்கள இருக்கை தோறும் மரபுளியிருத்தி மன்னோ கரீ பரீ யாளி எங்கு கடுவயப் புலியே ஏனம் முகத்து வீரர் அவ்வுணர்தன் தலைவரானோர் இருவகை நான்மையோர்க்கும் எண்டி செய்நகரும் ஈந்து வறுபடை ஆயுதத்தோடும் மகேந்திரம் காக்க செய்த செறிந்த நொச்சினார் பெரும் தகையமைத்து ஆன வாயில்கள் தோறும் நாப்பன் வளநகர் இஞ்சி தோறும் கோயிலின் இருக்கை தோறும் குணிப்பு இலா வீரர் தம்மை நீயிர்கள் காமின் என்ன நிலைப்பட நிறுவியிட்டான் துர்க்குணன் தருமகோபன் துன்முகன் சங்கபாலன் வக்ரபாலன் தீயமையுடனே முதலோர் தம்மை தொக்க மந்திரிகளாகத் துணை கொடே சூரப்பன்மன் மிக்க வானவர்கள் போற்ற வீற்று இருந்து அரசு செய்தான் வானவர்கள் போற்ற வீற்றிருந்து அரசு செய்தார்